மகாகவி காளிதாசருடைய ஷியாமளா தண்டகத்தை சிந்திப்பதாக இருக்கிறோம் மகாகவி காளிதாசருடைய வாழ்க்கை ஓரளவுக்கு நமக்கெல்லாம் தெரிந்த வாழ்க்கை அவரை பற்றி பலவிதமான கதைகள் உண்டு இன்னும் சொல்ல போனால் ஒரு காளிதாசர்தானா இல்லை நிறைய காளிதாசர்கள் இருந்தார்களா என்று கூட ஒரு ஆராய்ச்சி உண்டு மிகப்பெரிய நாடகங்களை மிகப்பெரிய காப்பியங்களை இயற்றி கொடுத்து இந்திய நாட்டை பொறுத்தவரையில் இந்திய நாட்டினுடைய சமஸ்கிருத இலக்கிய மரபில் காளிதாசருக்கு நிகராக இன்னொருவர் இன்னும் தோன்றவில்லை என்கிற ஒரு பெரிய புகழுக்கு அவர் காரணமாக இருக்கிறார் மகாகவி பாரதியார் ஒரு ஆங்கில பள்ளிக்கூடத்திற்கு தான் போக நேர்ந்தது படிக்கும்போது ஒரு ஆங்கில பள்ளிக்கூடத்தில் படிக்க நேர்ந்தது அப்படி ஆங்கில பள்ளிக்கூடத்தில் படித்ததனால் தனக்கு என்னவெல்லாம் தெரியாமல் போனது என்று ஒரு பெரிய லிஸ்ட் போட்டார் பாரத தேசத்து கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வியாக இருந்திருந்தால் எனக்கு இதெல்லாம் தெரிந்திருக்கும் ஆனால் ஆங்கில பள்ளி என்பதனால் இதெல்லாம் தெரியாமல் போனது என்று சொன்னபோது கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் காளிதாசன் கவிதை புனைந்ததும் எனக்கு தெரியாமல் போயிற்று என்று வருத்தப்பட்டார் காளிதாசருடைய கவிநயம் அவருடைய நூல்களில் காணப்படக்கூடிய அழகு அந்த கதாபாத்திரங்களின் உயர்வு மேன்மை வேத நெறியை அடிப்படையாக கொண்டு வைதிக கருத்துக்களை ஆங்காங்கே அவர் தரக்கூடிய அழகு இவையெல்லாம் அந்த மகாகவிஞரின் பலவிதமான பரிமாணங்கள் ஆனால் அதே காளிதாசர் தொடக்கத்தில் ஒன்றுமே தெரியாதவராக அறியாமையில் இருக்கக்கூடியவராக இருந்தார் என்றும் அவரை பற்றி ஒரு செய்தி உண்டு சொல்ல காளிதாசர் எப்படி இருந்தார் என்பதற்கான சரியான சான்று எதுவும் நம்மிடத்தில் கிடையாது இப்போது இருக்கக்கூடிய முறையில் மேற்கத்திய பாணியில் வரலாறு என்றால் சில பதிவுகள் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்டைலில் த இண்டியன் மைண்ட் does not have a historical attitude என்று முடித்து விடுவார்கள். இந்தியர்களுக்கு வரலாற்றை சரியாக பதிவு செய்ய தெரியாது அதனால் காளிதாசர் எப்போது வாழ்ந்தார் என்று கூட சரியாக தெரியவில்லை என்று வேக வேகமாக ஒரு தீர்மானத்தை இயற்றிவிடுவார்கள் ஆனால் இந்திய நாட்டை பொறுத்தவரையில் இந்திய மரபை பொறுத்தவரையில் பாரத வம்சாவளியை பொறுத்தவரையில் ஒருவர் என்றைக்கு பிறந்தார் என்றைக்கு நின்றார் என்றைக்கு நடந்தார் என்று பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவர் இந்த சமுதாயத்திற்கு என்ன கொடுத்தார் அதுதான் முக்கியமே தவிர அவருடைய டேட் ஆஃப் பேர்த் அவருடைய டேட் ஆஃப் மேரேஜ் அவருடைய டேட் ஆஃப் ஸ்டடி இதெல்லாம் தேவையில்லை எந்த மனிதனாக இருந்தாலும் ஒரு தோன்றுவான் ஒரு மரணிப்பான் ஆகவே அந்த தேதிகள் முக்கியமில்லை இந்த சமுதாயத்திற்கு அந்த மனிதன் கொடுத்தது என்ன இந்த சமுதாயம் பயன்பெறுவதற்காக கொடுத்தது என்ன இவைதான் முக்கியம் என்று பதிவு செய்த பாரம்பரியம் இந்த பாரம்பரியம் அதனால்தான் காளிதாசருடைய சரியான பெயரோ காளிதாசருடைய சரியான வாழ்க்கை தேதியோ நமக்கு தெரியாது அவருடைய காவியங்களில் அவருடைய எழுத்துக்களிலேயே ஏதாவது சான்று கிடைக்குமா என்று பார்த்து அந்த சான்றை வைத்து அவர் இப்படியெல்லாம் இருந்தார் என்று ஒரு வரலாற்று யூகத்தை செய்ய வேண்டியிருக்கிறது அப்படி வரலாற்று யூகம் செய்யும்போது கிடைக்கக்கூடிய சில கர்ண பரம்பரை கதைகளின்பதி தொடக்கத்தில் ஆடுமைப்பவராக இருந்தார் அறியாமையில் இருந்தார் அப்படி அறியாமையில் இருந்தவருக்கு அம்பிகையின் அருள் கிடைத்தது அந்த அருளால் அவர் பாடத் தொடங்கினார் காளியின் அருள் கிடைத்ததால் காளிதாசன் என்று பெயர் வைத்து கொண்டார் என்று புரிந்து அதில் கூட மேல்நாட்டவர் ஒருத்தர் ஒன்று எழுதினர் இந்த காளிதாசனுங்கிற பெயரே அவர் பாரத தேசத்தை சேர்ந்தவர் இல்லை என்று காட்டுகிறதுன்னு எழுதினார் அதுக்கு காரணம் வேற ரொம்ப வேடிக்கையான காரணம் இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் தாசன் என்று பெயர் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் அது அடிமைத்தனத்தை குறிக்கிறது என்று இந்தியர்கள் நினைக்கிறார்கள் எவ்வளவு வேடிக்கையாக இருக்கு இந்த மண்ணை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இந்த மண்ணுடைய மரபு தெரியாமல் ஏதோ போகிற போக்கில் மேம்போக்காக ஒரு சில விஷயங்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு எழுதப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் அது வேதகாலத்து ரிஷிகளில் கூட தாசன் என்கிற பெயர் கொண்டவர்கள் உண்டு வேதகாலத்து ராஜ ரிஷிகளில் வேதகாலத்து அரச பெயர்களில் தாசன் என்கிற பெயர் காணப்படுகிறது ஆண்டவனுக்கு தாசனாக இருப்பதை பெருமையாக நினைத்த மரபு இந்த மரபு காளிக்கு தாசன் ஆகவே அவர் காளிதாசன் என்பதாக அந்த பெயருக்கு காரணம் காளிதாசர் இயற்றி இருக்கக்கூடிய எத்தனையோ நூல்களில் சியாமலா தண்டகம் என்பது ஒன்று இந்த சியாமலா தண்டகத்தை அவர் எப்போது பாடினார் என்பதற்கு கூட ஒரு கதை உண்டு ஒரு இளவரசி அந்த இளவரசி தனக்கு மாப்பிள்ளையாக யார் வர வேண்டும் என்று சில சட்டதிட்டங்களை போட்டு இப்படியெல்லாம் மிக உயர்வான அறிவு பொருந்திய ஒருவர் எனக்கு மணாளனாக வந்தால் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு போட்டியை அறிவித்ததாகவும் அந்த இளவரசியின் ஆணவத்தை குறைக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு சில இளைஞர்கள் ஒன்றுமே தெரியாமல் ஆடுமைத்து கொண்டிருந்த அறியாமையில் இருந்த இந்த இளைஞனை பிடித்து இழுத்து வேண்டுமென்றே அவனுக்கு சிலவற்றை தவறு சொல்லி கொடுத்து வெளிப்பார்வைக்கு அவன் ஏதோ மிகப்பெரிய அறிவாளி போல தோற்றம் தரக்கூடிய சில விஷயங்களை அவனுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த இளவரசியிடத்தில் அனுப்பினார்கள் அப்படி அந்த இளவரசி கிட்ட இந்த இளைஞன் போனபோது அவள் ஏதோ ஒரு கேள்வியை கேட்க அந்த கேள்விக்கு விடை சொல்லுகிற முகத்தில் அவன் ஓடிப்போய் ஒரு காளியின் கோயிலுக்குள் நுழைந்து கொண்டதாகவும் அப்படி அந்த காளியின் கோவிலுக்குள் இவன் நுழைந்த போது காளி இல்லை கோவிலுக்குள் இல்லாமல் காளி எங்கேயோ வெளியில் யாத்திரை போயிருந்தாளாம் அப்படி போன நேரத்தில் இவன் உள்ளே போனவன் கதவை சார்த்தி கொண்டதாகவும் ஒரிஜினல் காளி திரும்பி வந்து உள்ளே நுழைவதற்கு யத்திரித்த போது கதவை திறக்க மாட்டேன் எனக்கு புத்திசாலித்தனத்தை கொடு அப்போதுதான் கதவை திறப்பேன் என்று சொல்லி சரி உனக்கு புத்திசாலித்தனத்தை தருகிறேன் அறிவை தருகிறேன் ஞானத்தை தருகிறேன் என்று காளி கொடுத்து அதன் பின்னர் கதவை திறந்து அந்த காளியை தான் பார்த்தபோது சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து அவளை நினைத்து சியாமலா தண்டகத்தை பாடியதாகவும் ஒரு கதை உண்டு அவர் எந்த தருணத்தில் இதை பாடினார் என்பது அவ்வளவாக முக்கியமில்லை தண்டகம் என்பது ஒரு டை ஆஃப் போயிட்ரி சாதாரணமாக கவிதை அப்படின்னு சொன்னால் சமஸ்கிருத இலக்கியத்தில் ஒரு முறை உண்டு ஒவ்வொரு வரிக்கும் ஒரு பாதம்னு பெயர் கம்பர் கூட வால்மீகியை பற்றி சொல்லும்போது வாங்கரும் பாதம் நான்கும் வகுத்த வால்மீகி என்பான்னு பாடுவர் இது முதல்லலாம் ஒவ்வொரு வரிக்கும் பாதம் என்று பெயர் இருந்ததாகவும் அதை தொடர்ந்து வந்த காலங்களில் ஒரு வரியிலேயே இருக்கக்கூடிய அசை சீர் இவற்றுக்கு பாதம் என்று பெயர் வந்ததாகவும் சொல்லுவார்கள் ஒரு வரிக்கு பாதம் அப்படின்னு பெயர் வச்சுருந்தா அந்த பாதம் இருபத்தி ஆறு ஒலிக்குறிப்புகள் கொண்டதாக இருக்க வேண்டும்னு ஒரு கணக்கு சிலபிள்னு சொல்கிறோம் அந்த சப்தம் ட்வெண்ட்டி சிக்ஸ் இருக்க வேண்டும் ஒரு பாதத்தில் அப்படின்னு கணக்கு இருபத்தி ஆறு சிலபளுக்கு மேலே அந்த விதமான கவிதைக்கு தண்டகம்னு பெயர் அந்த இருபத்தி ஆறுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ல கூட ஒரு கணக்கு உண்டு 27 ஏழு இல்லைன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறு மல்டிப்புள்ஸ் ஆஃப் த்ரீ மல்டிப்புள்ஸ் அந்த வரி இருக்கலாம் அந்த பாதம் இருக்கலாம் அது ஏன் மல்டிபிள்ஸ் ஆஃப் த்ரீன்னா மூணு மூணு சிலபிள் சேர்ந்ததற்கு ஒரு கணம் அப்படின்னு பேரு அப்ப எத்தனை கணங்கள் அப்படிங்கிறத வச்சு அந்த கணக்கு வரும் அதனால தான் மல்டிபிள்ஸ் ஆஃப் த்ரீ ஒன்பது கணங்களா பத்தா பதினொன்னா பன்னெண்டா வேதாந்த தேசிகர் முப்பத்தி ஆறு கொண்டு கருட பாடியதாக கணக்கு நூத்தி எட்டு வரும் முப்பத்தி ஆறு கணங்கள்னு கணக்கு போட்டா, நூற்றி எட்டு சிலபிள் வரும் இது இந்த சிலபிள் அதிகமாக இருக்கிறதுனாலேயே சில இடங்களில் பார்த்தா கொஞ்சம் இந்த கவிதை நயம் குறைந்து சற்றே உரைநடை போல ஒரு தோற்றத்தை கூட சில சமயங்களில் இந்த தண்டகம் என்கிற இந்த ஸ்டைல் கொடுக்கும் கொஞ்சம் புரொசேக்காக இருக்கும் ஏன்னா நீளமான ஒரு வரியாக இருக்கும்போது அந்த வரி படிக்கும்போது ஏதோ உரைநடை வரியை படிப்பது போல நீளமாக இருக்கும் ஆனால் இப்படி நீளமான வரிகள் இருப்பதில் இன்னொன்று உண்டு இந்த வார்த்தைகள் சில சமயத்தில் மடங்கி மடங்கி மடங்கி மடங்கி வரும் அப்படி மடங்கி மடங்கி வரக்கூடிய தன்மையினால அதில் ஒரு கவிதை அழகும் ஒரு இசைத்தன்மையும் மியூசிக்காலிட்டியும் சேரும் சியாமலாதேவியை பற்றி பாடியது சியாமலா தண்டகம் அப்படின்னு ஒரு சின்ன ரொம்ப எளிமையான டெஃபனிஷனை இதுக்கு கொடுத்துடலாம் ஷியாமளா அப்படிங்கிற பெயரே அவள் கருணீல மேனி படைத்தவள் ஷியாம நிறம் கொண்டவள் என்பதாக ஒரு கணக்கை நமக்கு தருகிறது ஆனால் பின்னால் போக போக பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சில இடங்களில் கருணீல மேனி படைத்தவள் இல்லைனா பச்சை வண்ணத்து மேனியோடு திகழக்கூடியவள் அப்படின்னு சொல்லி அதுலேயே பின்னால வரக்கூடிய ஒன்று ரெண்டு வரியில இல்லை அவளை பார்த்தால் அவள் செந்நிறமாக தெரிகிறாள் அவள் வெண்மையாக ஒளிர்கிறாள் அப்படின்னு வரும் அப்போ ஒரு சின்ன சந்தேகம் நமக்கு வரும் சாமளான்னு பெயர் சொல்லிட்டு கருநிற மேனி படைத்தவள்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விதவிதமாக பல கலர்ஸ் இங்கே சொல்லியிருக்கே அப்படின்னா இந்த ஷியாமலாதேவி என்பவள் அல்லது மாதங்கி என்று அழைக்கப்படக்கூடியவளின் தன்மை என்ன அப்படின்னு புரிஞ்சுண்டா அந்த சந்தேகம் வராது அவ்வளவு கூட வேண்டாம் ரொம்ப அடிப்படையாக சொன்னால் அம்பாள் எல்லா வண்ணத்திலேயும் இருக்கிறாள் அபிராமிப்பட்டர் பாடும்போது சிந்தூர வண்ணத்தினால் சொல்லிட்டு நீலீம்பர் அடுத்தது நீல நிறம் கொண்டவள் நீலி சிந்தூர நிறம் கொண்டவள் சிந்தூர வண்ணத்தினாள் அப்போ அவள் சிவப்பா இருந்தாளா அவள் கருப்பா இருந்தாளா அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு சமயத்தில் சிவப்பாகவும் இருந்தாள் ஒவ்வொரு சமயத்தில் கருப்பாகவும் இருந்தாள் எல்லா வண்ணமும் அவளிடத்தில் அடக்கம் அவளே பல வண்ணங்களில் வெளிப்படுகிறாள் அப்படின்னு சொல்லிடலாம் தொடங்கும் இவள் யார்னு கேட்டால் மாத்தங்கி என்பதாக தொடங்குகிறார் சியாமலா தண்டகத்துக்கு தியான ஸ்லோகங்கள் உண்டு அந்த தியான ஸ்லோகங்களில் அவள் மாத்தங்கி என்பதாக ஒரு வர்ணனை வருகிறது மாத்தங்கினா யாருங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு அந்த ஸ்லோகங்களுக்குள்ளே போகலாம் மதங்க முனிவருடைய மகள் மாதங்கி என்பதாக ஒரு கணக்கு மதங்க ரிஷிங்கிறவரை நாம் ராமாயணத்தில் சந்திக்கிறோம் ஒரு மிகப்பெரிய தவசீலர் அவருடைய ஆசிரமத்து பணிப்பெண்ணாகத்தான் சபரி இருந்தான்னு கணக்கு எவ்வளவு பெரிய தவசீலர்னு சொன்னால் தன்னுடைய பூலோக வாழ்க்கையை முடித்து கொண்டு தேகத்தை துறந்து விட்டு போக வேண்டும்ன்னு அவர் நினைச்சபோது அவர் மாத்திரமில்ல தன்னுடைய சிஷ்யர்களுக்கும் சேர்த்து அப்படி ஒரு பாகியத்தை கொடுத்தாராம் அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய தவசீலர்னு புரிஞ்சுக்கலாம் மதங்கரிஷியின் மகள் மதங்கர் என்பவர் மகளாக வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது அம்பிகையே மகளாக தோன்றினாள் அதனால மதங்கருடைய மகள் என்பதனால் அவருக்கு மாதங்கி என்கிற பெயர் வந்தது அப்படின்னு ஒரு காரணம் இந்த மதங்கர் குலம் என்பது இசைவாணர்களின் குலம் அப்படின்னு இன்னொரு செய்தி உண்டு அதனால தான் அவ இசை குலத்தைச் சேர்ந்தவள் மாதங்கின்னு சொன்ன மாதங்கியை வணங்கினால் வழிபட்டால் நன்றாக இசை வரும் இசை வேண்டும் என்று நினைப்பவர்கள் இசையில் வித்தகம் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் மாதங்கியை வணங்க வேண்டும்ன்னு சொல்லுவார்கள் திருஞான சம்பந்தர் திருத்தலம் திருத்தலமாக சென்றபோது அந்த திருஞான சம்பந்தரோடு திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவருடைய மனைவியும் சென்றார்கள் எதற்காக போனார்கள்னா வேற ஒன்னும் காரணமில்ல திருஞான சம்பந்தர் மேல பக்தி அது மாத்திரமில்லை திருஞான சம்பந்தர் அங்கங்கே பாடக்கூடிய பாடல்களை எல்லாம் மெட்டு அமைத்து இசை கூட்டி அதை பாடக்கூடிய முறையில் பண் அமைத்து கொடுத்தவர்கள் திருநீலகண்டை யாழ்ப்பாணரும் அவருடைய மனைவியும் தான் அவருடைய மனைவியின் பெயர் என்னான்னு கேட்டால் மதங்க சூளாமணி சூளாமணின்னு சொன்ன தலையில் வைக்கக்கூடிய ஒரு ஆபரணம் அது சாதாரணமாக சொல்கிறச்சேயே தலையாயது அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லையா ஏதாவது ஒன்று த பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும் உயர்த்தியானதுன்னு சொல்லணும்னா அது தலையாயது அது சூளாமணி போன்றது ஏன்னா தலையில் அணியக்கூடிய ஆபரணம் தலை எவ்வளவு உயர்வோ அந்த ஆபரணமும் அதை போல உயர்வானது மதங்க சூடாமணின்னு சொன்னால் மதங்கர் குலத்திலேயே மிகச்சிறந்த பெண்ணாக விளங்கியவள்னு அர்த்தம் சொல்லப்போனால் அந்த மதங்க சூடாமணியின் வழியாகத்தான் தேவார பாடல்களில் இருக்கக்கூடிய பண்கள் நமக்கு கிடைத்தனங்கிறது வரலாறு அப்போ மதங்கர் குலம்னு சொன்ன இசைவாணர்களின் குலம் மாதங்கியாக இருக்கக்கூடியவள் கையில் எப்போதும் வீணை இசைத்து கொண்டு இருப்பாள் அவள் கையில் வீணை தாங்கியவள் மாணிக்க வீணாம்னு ஆரம்பிக்கிறதுக்கு அது ஒரு காரணம் சரி இந்த மாத்தங்கிங்கிற பெயருக்கு வேற ஏதாவது அர்த்தம் உண்டா மதி அப்படின்னா என்ன அர்த்தம்னு நமக்கு தெரியும் மத்தின்னு சொன்னா மனசு நாம் இப்போ பேசுகிறோம்னு வச்சுப்போம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுக்கு மொழி சொல் என்ன வேணாலும் சொல்லலாம் ஏதோ ஒரு மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆனால் அந்த வார்த்தை வெளியில் வரத்துக்கு முன்னால் அந்த வார்த்தை என்னவாக இருந்தது அது சொல்லாக வெளிப்படுவதற்கு முன்னால் உள்ளுக்குள்ள சிந்தனையாக இருந்தது தாட் அந்த மதி மனசில் தோன்றுவதுதான் சிந்தனை மதம்னு சொன்னால் அது சிந்தனை எது மதியில் தோன்றுகிறதோ அது மதம் இந்த மதம் எ போய் உட்காருகிறதோ அது மதி சிந்தனை மனத்தில் போய் உட்காருகிறது மனத்தில் சிந்தனை தோன்றுகிறது ரெண்டும் ஒன்னுத்துக்கு ஒன்று இன்சப்பேரபிளாக இருக்கக்கூடிய நிலை இப்ப மதங்கம்னு சொன்ன என்ன அர்த்தம்னா மதம் போய் உட்காருகிற இடம் அங்கம்னா என்ன அங்கம்னா உறுப்புன்னு சொல்றமா இல்லையா இந்த மதிக்கு மதத்திற்கு எது அங்கமாக இருக்கிறது மதம்ங்கிற சிந்தனைக்கு எது அங்கமாக இருக்கிறது மதி அங்கமாக இருக்கிறது மதங்கம்னு சொன்னா சிந்தனை போய் அமர்கிற இடம் சிவபெருமானுக்கு மதங்கர்னு ஒரு பெயர் சிவபெருமான் பரம்பொருள் அப்படின்னு வச்சுண்டா நிர்குணமாக இருக்கிற பரம்பொருள் சொல்லும் கிடையாது செயலும் கிடையாது சிந்தனையும் கிடையாது எதுவுமே இல்லாத நிர்குண பிரம்மம் அந்த நிர்குண பிரம்மம் நிர்குணமாவே இருந்திருந்தா இதெல்லாம் கிடையாது ஆனா அந்த நிர்குண பிரம்மம் ஏதோ ஒரு ஸ்டேஜில் லேச சிந்திக்க ஆரம்பிக்கிறது மதம் தொடங்குகிறது அந்த மதம் அந்த மதியில போய் தங்குகிறது அதனால அவருக்கு மதங்கர்ன்னு பேரு அதுதான் மதங்க நிலை இப்ப அவர்கிட்ட இருக்கக்கூடிய சிந்தனை அந்த பரம்பொருள்கிட்ட இருக்கக்கூடிய சிந்தனை என்னாச்சு அந்த சிந்தனை வெளிப்பட்டு ஒரு சக்தியாக பெண் வடிவத்தில் உருக்கொண்டது மதங்கர்கிட்டேந்து வெளிப்பட்ட ஆற்றல்ங்கிறதுனால அவளுக்கு மாத்தங்கின்னு பெயர் மதங்க நிலையிலிருந்து மாத்தங்கி நிலைக்கு அவள் வந்தாள் அப்போ அவள் யாருன்னு கேட்டால் அவர் எதற்காக சிந்தித்தார் என்ன சிந்தித்தார் அந்த நிர்குண பிரம்மம் ஜீவன்களை சிருஷ்டிக்க வேண்டும் லோகத்தை சிருஷ்டிக்க வேண்டும்னு சிந்தித்தார் அதுதான் சிந்தனை அந்த சிந்தனை அப்படி அசைந்து ஒரு ஆற்றல் வடிவத்தில் பெண்ணாக மாத்தங்கியாக நின்றது அப்போ தொடக்கமாக மாத்தங்கி நிற்கிறாள் அவதான் அந்த சிருஷ்டியினுடைய தொடக்கம் சிருஷ்டியினுடைய தொடக்கம் மாத்திரமில்லை இந்த பரம்பொருளுக்கும் சிருஷ்டியினால் உருவாக போகிற ஜீவன்களுக்கும் ஒரு பாலமாக இருப்பவள் மாத்தங்கி அவளே தான் மறுபடியும் இந்த ஜீவன்களை அந்த பரமனிடத்தில் சேர்க்கப் போகிறாள் அதனால் அவ தான் பிரிட்ஜ் அந்த பிரிட்ஜா இருக்கக்கூடியவள் சிருஷ்டிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவள் இந்த சிருஷஷ்டியின் பயனை அந்த ஜீவன்களுக்கு தரக்கூடியவளாகவும் இருப்பவள் இப்போ என்ன ஆச்சு இந்த செயல்களையெல்லாம் அவள் செய்கிறாள்னு சொன்னா ஷீ இஸ் அஃபிஷியேட்டிங் அவள்தான் இதையெல்லாம் செயல்படுத்துகிறாள் அதனால் அவளுக்கு இன்னொரு பெயர் என்னான்னு கேட்டால் மந்த்ரிணி மந்த்ரிணினா செயல்படுத்தக்கூடியவள் ஆகவே அவள் செயல்படுத்துகிறாள் அவள் மந்திரிணியாக விளங்குகிறாள் சியாமலா என்றும் மாதங்கி என்றும் மந்திரிணி என்றும் அழைக்கப்படக்கூடியவள் இன்னும் நிறைய விஷயங்கள் உண்டு போக போக பார்க்கலாம் மதுரையிலே மீனாட்சியாக ராஜ மாதங்கியாக அவள்தான் ஆட்சி நடத்துகிறாள்னு கணவு அந்த சியாமளாவை பற்றி அந்த மாதங்கியை பற்றி பாட ஆரம்பிக்கிறார் இதில் இன்னொன்று உண்டு சில பிரதிகளில் பார்த்தா சரஸ்வதி வழிபாடு அப்படின்னு போட்டிருப்பார்கள் ஷியாமலாதான் சரஸ்வதியின் ஞானசக்தியாக விளங்குகிறாள்னு கணக்கு ஒரே அம்பிகை தான் பராசக்தி அந்த பராசக்தி ஞானசக்தியாக வரும்போது அவளுக்கு மகா சரஸ்வதினு பேர் அவளே வீரசக்தியாக வரும்போது அவளுக்கு பார்வதினு பேரு அவளே கிரியாசக்தியாக இசையும் போது அவளுக்கு மகாலக்ஷ்மின்னு பேர் அதனால் அவள் தான் அதே பராசக்தி தான் ஒவ்வொரு வடிவத்தில் ஒவ்வொரு விதமாக தோற்றம் தருகிறாள் அப்படி தோற்றம் தரக்கூடிய நிலைகளில் எந்தெந்த சமயத்தில் எந்தெந்த விஷயம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கோ அதற்கு ஏற்ப அவளுடைய பெயர் மாறுபடுகிறது இதுதான் பேஸ் இந்த பேஸை வைத்து கொண்டு தண்டகத்தை அணுகலாம் எல்லாருக்கும் தெரியும் அந்த தியானஸ்லோகம் காளிதாசவிரச்சிதம்னு சொல்லி முதல்ல தொடங்கக்கூடிய அந்த தியானஸ்லோகம் நிறைய பேருக்கு பரிச்சயமாக இருக்கக்கூடிய ஸ்லோகம் மாணிக்கிய வீணாம் உபலாலயந்தீம் மதாலசாம் மஞ்சுளவாக்விலாசாம் மாஹேந்திர நீல தியுதி கோமளாங்கீம் மாதங்க கன்யாம் மனசாஸ்மராம் இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு பிரதிக்கு பிரதி சில இடங்களில் சில வார்த்தைகள் மாறலாம் மனசாஸ்மராமின்னு சில பிரதிகள்ல இருக்கும் சில பேர் பாடுறச்சே சததம் ஸ்மராமின்னு பாடுவார்கள் தப்பு இல்லை என்னுடைய மனத்தினால் நான் அவளை நினைக்கிறேன் என்னுடைய மனத்தினால் வணங்குகிறேன்னா மனசாஸ்மராமி சததம் நான் எப்பவும் அவளையே தியானிக்கிறேன் எப்போதும் அவளையே நினைக்கிறேன் அவளையே ஸ்மரணம் செய்கிறேன் சதா சர்வகாலமும் ஸ்மரணம் செய்கிறேன்னு சொன்னால் சததம் ஸ்மராமின்னு சொல்லிடலாம் உபலாலயந்தீம் மாணிக்க வீணாம் மாணிக்க வீணை மாணிக்கங்கள் பொருந்தியதாக இருக்கக்கூடிய வீணையை இசைத்து கொண்டிருக்கக்கூடியவள் அப்படியே அதில் லயித்து போய் இசைத்து கொண்டிருக்கக்கூடியவள் மதாலசாம் இது கொஞ்சம் சிக்கலான வார்த்தை மதம் பிடித்தவள் நேரடியாக டிரான்ஸ்லேட் பண்ணால் மதம் பிடித்தவள்னு அர்த்தமாயிடும் இல்லைனா மதம் பிடித்ததனால் சோம்பேரியாக இருப்பவள் சோம்ப சோம்பலோடு இருப்பவள் இதில் சில பேர் ஆங்கிலத்தில் எழுதும்போது ஷீஇஸ் லெத்தார்ஜிக் அப்படின்னு எழுதுவார்கள் இந்த மதம்ங்கிறது அதிகம் என்று பொருள்படும் அதிகம் இப்போ யாராவது ஒருத்தர் மதம் பிடித்தவர்னு சொன்னால் என்ன மத் அப்படிங்கிறது எனக்கு என்னுடைய எது அந்த என்னுடையதுங்கிறது அதிகமாக தூக்கலாக இருக்கும்போது அதுதான் மதம் ஆனால் மதம்ங்கிறத இந்த இடத்துல அதிகம் அப்படின்னு பார்த்தா அவள் இடத்துல எல்லாமே முழுமையாக இருக்குது அவகிட்ட எது இல்லை அம்பாள் கிட்ட எது இல்லை எல்லாமே இருக்குது அவளிடத்தில் இல்லாத பொருளே இல்லை அப்படிங்கிற நிலையில் அவளிடத்தில் ஐஸ்வர்யம் உண்டு அவளிடத்தில் செல்வம் உண்டு அவளிடத்தில் கருணை உண்டு அவளிடத்தில் சாந்தம் உண்டு அவளிடத்தில் ஞானம் உண்டு அவளிடத்தில் கல்வி உண்டு எல்லாம் அவளிடத்தில் முழுமையாக இருப்பதனால் அந்த முழுமையில் நிறைவாக இருக்கக்கூடியவள் மதாலசாம் நிறைவாக இருக்கக்கூடியவள் முழுமையாக நிறைவாக இருக்கக்கூடியவள் மஞ்சுளவாக்விலாசா மிக இனிமையான மஞ்சுள வாக்குன்னு இனிமையான வாக்கு அந்த இனிமையான வாக்கு பொருந்தியவள் மாகேந்திர நீல தியுதி கோமலாங்கி இந்திரநீலக்கல்னு சொல்லுவார்கள் நவரத்னங்கள்லேயே நீலமாக ஒளிபடக்கூடிய கல்லுக்கு நீலக்கல்னு பேர் சொல்றதில்லை இந்திரநீலக்கல்னு பேர் சொல்றது அந்த இந்திரநீலக்கல் பெருஷாக இருக்கிற ஒரு இந்திரநீலக்கல் நல்ல அழகாக பளப்பழான்னு இருக்கிற ஒரு இந்திர நீலமணி நல்ல பெரிய நீளமணியாக இருந்ததுனா மரகதம் அப்படின்னா சின்ன மரகதமும் இருக்கலாம் கொஞ்சம் பெருஷாவும் இருக்கலாம் இல்லையா ராமர் அப்படி நடந்து போனாராம் மிதிலை மாநகரத்து வீதியில் ராமர் நடந்து போனார் மேலே இருந்து சீத்தை பார்த்துட்டா அவளுக்கு ராமர்ன்னு தெரியாது இந்த விஸ்வாமித்திரர்னு ஒருத்தர் போகிறார் ஏதோ ஒரு முனிவர் அவருக்கு பின்னால் இவர் போகிறார் அவ்வளவுதான் தெரியும் அவர் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் இவன் இன்னும் யோசிக்கிறா நடந்து போனாரு யார் அவர் மனித வடிவத்தில் நடந்து போனார் ஆனால் ஒருவேளை இந்த இந்திர நீலக்கள் ஒரு மனித வடிவம் எடுத்து நடந்து போச்சோ ஒரு பெரிய இந்திர நீலக்கல் தான் நடந்து போச்சோன்னு நினைச்சா அந்த கருணீல மேனியை பார்த்த உடனே சியாமள மேனிதானே ராமனுக்கும் மிக பெரிய இந்திர நீலக்கள் பலபலான்னு இருக்கக்கூடிய ஒரு இந்திர நீலக்கல் மாகேந்திர நீல தியுதி அதிலேருந்து வரக்கூடிய அந்த பிரகாசம் சாதாரண நீளம் இல்லை அந்த நீலத்துல இருக்கக்கூடிய பிரகாசம் அந்த பிரகாசம் போல மிக அழகான வடிவம் கொண்டவள் கோமலாங்கி இதுல என்னன்னா அவளுடைய மேனி நீளம்னு எடுத்துக்கலாம் இல்லைனா அந்த நீல வண்ணத்திலேருந்து வரக்கூடிய ஒரு பிரகாசம்னு எடுத்துக்கலாம் இதை டைரக்டா நீளம்னு எடுத்துக்காம ஒரு இந்திரநீலக்கல்ல வச்சிருந்தா இந்த இடத்துல அந்த இந்திரநீலக்கல்ல எவ்வளவு பிரகாசம் அப்படியே ஒளிவிட்டிருக்குமோ அந்த ஜகஜ்வால்யம் அவளுடைய வடிவத்திலேயும் காணப்படுகிறது சில வார்த்தைகள் ஒரு கூடுதல் அழகு சேக்குங்கிறது அந்த வார்த்தைகளுக்குள்ளேயே முழுமையாக எட்டாத ஒரு பொருளையும் தரும் ஆழ்வர் பாடிண்டே வருவர் கிருஷ்ணனை பாடணும் ரங்கநாதரை பாடணும் சாதாரணமாக திருமால்ன்னு சொன்னால் கருணீலமேனி படைத்தவர் அவ்வளவுதானே கார்வண்ணன் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு கார்வண்ணன் சொன்னால் கார்ன மேகம் மேகத்தின் வண்ணத்தை கொண்டவர் இப்போ ஆழ்வர் பாடுறார் பாருங்கள் ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாறில் நின் பாத மூலம் பரமமூர்த்தி கார் ஒளிவண்ணனே கார் வண்ணனே இல்லை கார் ஒளிவண்ணனே என் கண்ணனே அது என்ன கார் ஒளிவண்ணனேனா நீ கருப்பாக இருக்க ஆனால் அந்த கருப்பில் கூட ஏதோ ஒரு பிரகாசம் அது கருப்புங்கிறத மறைக்கக்கூடிய ஒரு பிரகாசம் அப்ப அதே மாதிரி இங்க அம்பாள் அவள் கருநீல மேனி படைத்தவள்ன்னு ஒரு பக்கம் ஆனா இன்னொரு பக்கம் அதை எப்படி எடுத்துக்கலாம்னா அந்த இந்திரநீலக்கல்லேந்து ஒரு பிரகாசம் வந்திருந்தா அப்படி கண்ணை பறிக்கக்கூடிய பிரகாசம் இருந்திருக்குமே அப்படி ஒரு கோமள கொண்டவள் தியுதி கோமலாங்கி அந்த கோமலாங்கியை மாத்தங்க கன்யாம் மாதங்க கன்னிகையாக இருக்கக்கூடியவள் மாதங்கியாக இருக்கக்கூடியவளை நான் எப்போதும் தியானிக்கிறேன் சத்துர்புஜே சந்திரகலாவதம்சே குச்சோன்னதே குங்குமராகசோணே புன்றேஷு பாஷாங்குஷ புஷ்பபாணஹஸ்தே நமஸ்தே ஜகத் ஏகமாத இந்த தியான ஸ்லோகத்திலேயே பின்னால் எப்படி வரப்போகுதுங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் வந்துடும் ஹஸ்தே நமஸ்தே இந்த வார்த்தை மடங்கி மடங்கி மடங்கி சில சப்தங்கள் திரும்ப திரும்ப வரும் அந்த ஒரு ஸ்டைல் தண்டகத்தினுடைய ஸ்டைல் இப்போ இங்க முன்னால் சொன்னதுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் வருது சத்ர்புஜே சிக்கலில்லை நான்கு புஜங்கள் கொண்டவள் நான்கு கரங்கள் கொண்டவள் சந்திரகலாவதம்சே சந்திரகலையை தன்னுடைய ஆபரணமாக அணிந்தவள் அவளுக்கே சந்திரசேகரின்னு பேர் பிறைநிலா எப்படி சிவபரம்பொருள்கிட்ட சந்திரசேகரராக அவரை மாற்றிக்கொண்டு அவருடைய சிரசில் அந்த பிறைநிலா இருக்கோ அதே மாதிரி அவளுடைய சிரசிலேயும் அந்த பிறைநிலா உண்டு அதனால் அவளுக்கு சேகரி சந்திரசேகரின்னு பேர் குச்சோன்னதே உன்னதமான மார்புகளை கொண்டவள் உயர்ந்த மார்புகளை கொண்டவள் சரி புன்றேஷு பாஷாங்குஷ புஷ்பபானே நான்கு புஜங்கள்ன்னு அங்கே சொன்னதுனால நான்கு கரங்கள் அந்த நான்கு கரங்களில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் இக்ஷு இக்ஷு கோதண்டம்னு சொல்ற மாதிரி அந்த கரும்பு வில் இக்ஷு புன்றம் அவளிடத்தில் இருக்கக்கூடியது ஒன்று அவளுடைய கரத்தில் கரும்புவில் பாஷ அங்குஷ பாஷாங்குஷ பாஷமும் அங்குஷமும் ஒரு கயிரும் அங்குஷமும் கையில் வை வைத்திருக்கிறாள் புஷ்பபானங்கள் ஆட்டோமேட்டிக்காக காமாட்சியின் கையில் என்ன இருக்குமோ லலிதாம்பிகையின் கையில் என்ன இருக்குமோ திரிபுர கையில் என்ன இருக்குமோ ராஜராஜேஸ்வரியின் கையில் என்ன இருக்குமோ அதே விஷயங்கள் இங்கே அம்பாளிடத்தில் இருக்கின்றன சரி நான்கு கரங்கள் நான்கு விதமான பொருட்கள் இதை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஒரு கையில் இருக்கக்கூடிய பாசம் ஒரு கையில் இருக்கக்கூடிய அங்குஷம் இந்த அங்குஷம் லௌகீகத்தில் இருக்கக்கூடிய பாசத்தை வெட்டுகிறது இன்னொரு பாசம் அவளிடத்தில் இருக்கக்கூடிய பாசம் இந்த ஜீவனை அவளிடத்தில் கட்டுகிறது கையில் இக்ஷு இக்ஷு கோதண்டம் வச்சுட்டு இருக்கா கரும்பு வில் வச்சுட்டுருக்கா மன்மதன் கிட்ட இருக்கக்கூடிய அதே கரும்பு வில் இந்த கரும்பு வில் என்பது நம்முடைய உள்ளத்தை குறிக்கக்கூடியது நீங்கள் சியாமலா தண்டகத்தையும் சௌந்தரிய லஹரியையும் லலிதா சஹசிரநாமத்தையும் அப்படியே ஒரே நூலில் சேர்த்து கோத்துடலாம் அங்கங்க அங்கங்கே அதுக்கான கனெக்ஷன் வந்துட்டே இருக்கும் அங்கே எப்படி அவ கையில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் மனோரூபேக்ஷு கோதண்டா அந்த மனம் என்கிற கோதண்டத்தை மனம் என்கிற வில்லை யாரோட மனசு அவளோட மனசு இல்லை நம்ம மனசு அவகிட்ட இருக்கு இந்த மனசை வச்சுருக்கா மனசு இருக்குன்னு சொன்னால் காமனுடைய வில்லு இருக்குதுன்னு சொன்னால் அந்த வில்லுக்கான அம்புகள் தேவை என்ன அம்புகள் காமன்கிட்ட இருக்கக்கூடிய வில்லுக்கு புஷ்பபானங்கள் அதே புஷ்பபானங்களை அவள் கையில் வைத்திருக்கிறாள் புஷ்பபானங்கள் அஞ்சுன்னு கணக்கு அது என்ன அஞ்சுன்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்திரியங்கள் ஐந்து இந்த இந்திரியங்களையும் அவள் கையில் வைத்திருக்கிறாள் அதுலேயும் சிக்கல் இல்லை சரியா போச்சு நமஸ்தே உன்னை நான் நமஸ்காரம் செய்கிறேன் யார் ஜகத் ஏக மாதக இருப்பவள் இந்த லோகத்திற்கே இந்த பிரபஞ்சத்திற்கே தாயாக இருப்பவளே உன்னை நான் நமஸ்காரம் செய்கிறேன் நீ ஒருத்திதாம் எனக்கு தாய் நீ ஒருத்தி தான் இந்த பிரபஞ்சத்திற்கே தாய் உன்னை நான் நமஸ்காரம் செய்கிறேன் சரி இதில் நடுவில் ஒன்று வந்ததே குங்கும ராக சோனி இப்போ முன்னால் அவளை கருணீலமேனி படைத்தவள்ன்னு எடுத்துண்டா இங்கே குங்குமத்தினுடைய வண்ணத்தில் இருக்கக்கூடியவள் அதுவும் எப்படி வெறுமன குங்குமம் இல்லை அதில் அந்த தங்கம் கலந்ததாக சோன நிறம்னு சொன்னாலே செம்பொன்னின் நிறம் தங்கமும் செம்மையும் கலந்த நிறத்தில் இருக்கக்கூடியவள் அப்போ அவளை செம்மேனி படைத்தவள்னு எடுத்துக்கிறதா கருமேனி படைத்தவள்ன்னு எடுத்துக்கிறதானா அவரவர்கள் அம்பாளை எப்படியெல்லாம் தரிசிக்க வேண்டும்ன்னு நினைக்கிறார்களோ அப்படியெல்லாம் அவர்களுக்கு காட்சி கூடியவள் அவளே சில சமயங்களில் செம்மேனி படைத்தவள் அவளே சில சமயங்களில் கருமேனி படைத்தவள் சொல்லப்போனா மாத்தங்கின்னு எடுத்துனோன்னா மாதங்கிக்கான இருக்கக்கூடிய ஆகம சாஸ்திர விதிகள்லேயே அவள் சில நேரங்களில் செம்மை நிறத்திலேயும் சில நேரங்களில் கருமை நிறத்திலேயும் காட்சி தருவாள் சில நேரங்களில் சரஸ்வதியாக வெண்நிறத்திலேயும் காட்சி தருவாள்ங்கிறது தான் ஆகம விதி அதனால் அவளே செம்மேனி படைத்தவளாகவும் இருக்கிறாள் அப்படி செம்மேனி படைத்து அந்த ஷோபையோடு இருக்கக்கூடியவளை நான் நமஸ்காரம் செய்கிறேன் மாதா மரகத ஷியாமா இங்கே மறுபடியும் அவள் எப்படி இருக்கான்னு கேட்டால் மரகத ஷியாமா மரகத நிறத்தில் ஷியாம நிறத்தில் இருக்கிறாள் மாதங்கி மதசாலினி அங்கே எப்படி மதாலசாம்னு வந்ததோ அதே மாதிரி தான் ஆற்றல் நிறைய கொண்டவளாக இருக்கக்கூடியவள் மதங்கிறது இந்த இடத்துல ஆற்றல் அதிகம்ங்கிறது மாத்திரம் இல்லை அதிகமான ஆற்றல் அவ தானே அந்த ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் எனர்ஜி நிர்குணமாக இருக்கும்போது அந்த சிவத்துக்கிட்ட எந்த எனர்ஜியும் கிடையாது அதனால தானே சிவம்னாலே அது ஜட்டமாக கிடக்கும் சிவனேன்னு கிடக்கும்னு தானே சொல்கிறோம் கிடக்கும்னா அது அசையாது அப்போ அதை அசைய வைக்கிறவ யாரு இந்த அம்பாள் அம்பாள் அசைய வைக்கிறான்னு சொன்னால் அவகிட்ட எவ்வளவு ஆற்றல் இருக்கணும் அந்த ஆற்றல் பவர் ஹவுஸ் அவ தான் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் எனர்ஜி அதனால் அந்த எனர்ஜி மொத்தமாக அவகிட்ட இருக்கிறதுனால மதசாலினி அந்த எனர்ஜியில் அவள் முழுமையான ஆற்றல் நிறைவான ஆற்றல் படைத்தவளாக இருப்பவள் குரியாத் கடாக்சம் கல்யாணி கதம்பவன வாசினி கல்யாணி கதம்பவன வாசினி மங்களமானவளே கதம்பவனத்தில் வாசம் செய்பவளே உன்னுடைய கடாக்ஷத்தை என் போடு அவள் அவளுடைய கடாக்ஷத்தை என்மீது காட்டட்டும் குரியாத் கடாக்ஷம்னா லெட்டர் கிளான்ஸ் என் மீது லெட்டர் காஸ்டர் கிளான்ஸ் அவளுடைய கருணை கடாக்சத்தை அவள் என் வீசட்டும் என் அவள் வீசுவாளாக அவளை வேண்டக்கூடிய தன்மை ஜெய மாதங்க தனையே ஜெயநீலோத்பல தியுதே இதெல்லாமோ அவளுடைய அந்த வடிவ அழகத்தை அழகை சொல்லக்கூடியவை மாதங்க கன்னிகையாக இருப்பவள் மாதங்க தனையே மாதங்க ரிஷியினுடைய மகளே நீலோத்பல தியுதே எப்படி நீலோத்பல மலர் அந்த கருங்குவளை மலர் அதில் ஒரு பிரகாசம் இருக்குமோ அந்த பிரகாசம் போல இருக்கக்கூடியவள் ஜய நீலோத்பல தியுதே ஜெய சங்கீத ரசிகே வீணை இசைக்கக்கூடியவள்ன வீணை வித்தகின்னு சொன்ன அவள் சங்கீதத்தை ரசிக்கக்கூடியவள் ஜெய சங்கீத ரசிகே ஜய லீலா சுக பிரியே லீலா சுகர் அவள் கிளி வளர்க்கிறாள் மாத்தங்கீன்னு அவளுக்கு ஒரு வடிவம் கொடுக்கும்போது ஒரு காலை கீழே தொங்க போட்டுண்டு ஒரு காலை மடக்கிண்டு உக்காந்துருக்கான்னு கணக்கு மாத்தங்கியாக அவளை பிரதிஷ்ட பண்ணணும்னா அப்படித்தான் அவள் உட்காந்துட்டு இருப்பாள் அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அவகிட்ட ஒரு கிளி இருக்கும் அவளுக்கு பக்கத்தில் வந்து அந்த கிளி உக்காந்துட்டு இருக்கும் இந்த கிளிக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லலாம் ஒன்று கிளி ஞானத்தின் வடிவம் அதனால தான் சுக பிரம்ம ரிஷி கிளி வடிவத்தில் இருக்கிறார்னு கணக்கு மகா ஞானத்தின் பிரம்ம ஞானத்தின் வடிவம் அந்த கிளி அதனால அந்த கிளி வடிவமாக ஞான சக்தியாக ஞான சக்தினா சரஸ்வதியாகவே விளங்குகிறாள் அவகிட்ட அந்த கிளி இருக்குது இது ஒரு காரணம் சில சமயத்தில் பார்த்தா சில இடங்களில் மாத்தங்கி அப்படின்னு பிரதிர்ஷ்ட பண்ணியிருந்தா பக்கத்தில் ஒரு நாலஞ்சு கிளி இருக்கும் அது என்ன அத்தனை கிளி என்ன அப்படின்னு கணக்கு கேட்டால் அதற்கும் ஒரு காரணம் உண்டு கிளி சொன்னதையே சொல்லும் நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னால் அதே வார்த்தையை சொல்லும் இட் இஸ் சைக்கிள் திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப சொல்லுவது இந்த திரும்ப திரும்ப சொல்லுவதுங்கிறது இஸ் அ இண்டிகேஷன் எதற்கு இண்டிகேஷன்னா எது திரும்ப திரும்ப நடக்கிறதோ அதற்கு இண்டிகேஷன் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு சுற்றி சுற்றி சுற்றி சுற்றி வரக்கூடிய சைக்கிளுக்கான இண்டிகேஷன் அந்த கிளி அப்போ அவகிட்ட கிளி இருக்குன்னா இந்த ஜீன்கள் திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப இந்த சம்சார சாகரத்தில் சுழல கூடிய இந்த ஜீவன்கள் அவகிட்ட போய் சரணாகதின்னு விழுந்தா இந்த சைக்கிளிலிருந்து அவ காப்பாற்றி விடுவாள் என்பதை காட்டுவதற்காகவும் அவகிட்ட அந்த கிளிகள் பக்கத்துல நிற்பதாக கணக் சுகப் கிளிகளுக்கு மிகவும் பிரியமானவள் கிளிகளை தனக்கு பிரியமானதாக நினைக்கக்கூடியவள் அம்மா உனக்கு வெற்றி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த தண்டகம் ஆரம்பிக்கிறது இது வரைக்கும் தண்டகம் போர்ஷன் இல்லை அந்த லிட்ரரி ஸ்டைலில் அது தண்டகம் இல்லை இதுக்கப்புறம் தான் தண்டகம் ஆரம்பிக்கிறது